அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளந்தோறும் வள்ளுவம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே அறிவு நலத்தின் தலைப்பிலே பல அதிகாரங்களை பார்த்தோம் மனநலத்தின் தலைப்பிலே நாம் முதலில் அன்புடைமை அதிகாரத்தை பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் இந்த அன்புடைமை அதிகாரத்தினுடைய சாரத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் நமக்கு இயல்பாக இருக்கின்ற அன்பு என்கின்ற ஒரு குணத்தை நன்றாக அறிவுபூர்வமாக வளர்க்க வேண்டும் எனவே அன்பு உடையவர்களாக இருப்பதனுடைய அருமை பெருமைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த அன்புடைமை அதிகாரத்தை திருவள்ளுவர் அருளி செய்திருக்கிறார் பார்த்த குரலை எல்லாம் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் முதல் குரலில் வள்ளுவர் சொன்னார் அன்பிற்கு வந்து அடைக்கிற தாளில் மனசுக்குள்ளே இருக்கிற அன்பை துக்கத்தினால ஏற்படுற அந்த கண்ணீர் அந் அன்புனால ஆனந்த கண்ணீரும் வரும் அதில் ஒன்றும் சந்தேகம் ஆனாலும் இந்த புண்கண்ணீர் பூசல் தரும்னா நமக்கு வேண்டி ஒரு துக்கம் வரும்போது நம்மளால் தாங்கிக்க முடியாது நம்முடைய உள்ளத்தில் அவர்கள் பேரில் அன்பு இருந்தால் அதை தாங்கிக்க முடியாது அது வெளிக்காட்டிடும் அப்படிங்கிறது முதல் குரலில் சொன்னார் அன்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி என்னன்னா கண்ணீர் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் பல வெளிப்பாடுகள் இருந்தாலும் முதல் குரலில் அன்பை அடைச்சி வைக்க முடியாது மனசுக்குள்ள அந்த உணர்ச்சியை அதில் கண்ணீரே காட்டி கொடுத்துடும் அந்த அன்பு இருக்கிறத அப்படின்னு சொல்லி முதல் குரலில் சொன்னார் அன்பு இல்லாதவர்கள்லாம் சுயநலவாதிகள் அன்பு உடையவர்களெல்லாம் தன்னுடைய உடம்பையே சமூகத்துக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு ரெண்டாவது குரலில் சொன்னார் இந்த உடம்பில் உயிர் வாழ்கிறதுக்கு சிறப்பு என்னென்னு கேட்டால் அன்போடு வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு அன்போட இன்னொரு கருத்து முக்கியமாக என்ன சொல்லலான்னா இந்த உடம்பில் உயிர் வாழ்கிறதுக்கு நோக்கமே இந்த அன்பை வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புக்காகத்தான் இந்த உடம்பே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தை மூணாவது குரலில் சொன்னார் அன்பு என்ன பண்ணும்னு கேட்டால் நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுனால மற்றவங்களுக்கு நம்ம பேரில் அன்பு ஏற்படும் நம்ம அன்பை கொடுக்கறதுனால நமக்கு பிறருகிட்டிருந்து அன்பு நிறைய கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை அது நிறைய உலகத்தையே நமக்கு சொந்தமாக்கிக் ஒரு சக்தியை அன்புனால் பெறலாம் அப்படின்னு சொன்னார் இந்த உலகத்தில் தர்மத்தை கடைப்பிடிச்சு அதனால் சுகத்தை அடைஞ்சு அமைதியும் ஆனந்தத்தையும் சிறப்பாக அனுபவிக்கின்றதுக்கு காரணம் என்னென்னா குடும்பத்தில் அன்போடு எல்லாரோட சேர்ந்து வாழ்கிறது தான் காரணம் அப்படின்னு அஞ்சாவது குரலில் சொன்னார் அதாவது புண்ணியம் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான் அன்பு காரணம் நினைப்பார்கள் அதாவது அன்பை கொண்டு புண்ணிய காரியமும் பண்ணலாம் பாப காரியத்தை நீக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும் பிறர் தவறுகள் செய்தால் அன்பால அவர்கள திருத்திரத்துக்கும் அன்புதான் காரணம் ஆகவே அறச் செயல்களை செய்வதற்கும் தீய செயல்களை தவிர்ப்பதற்கும் அன்பு காரணம் என்று ஆறாவது குரட்பாவிலே உபதேசம் பண்ணினார் இதெல்லாம் அறத்தினுடைய சிறப்பை சொல்லியது இந்த அளவிலே நான் கருத்துக்களை இன்று நிறைவு செய்கிறேன் மேலும் கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்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 11196 டபுள் ஒன் நைன் உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்